يا ايها الذين امنوا اذا دخلتم بيوتا فاسلموا على انفسكم فسلموا على انفسكم تحية من عند الله مباركة طيبة صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم इذا تايت اهلا تسلم عليهم تكن بركته عليك وعلى اهلك او كما قال صلى الله عليه وسلم اولaikum الله سبحانه وتعالى ورونهयuritagum सलातुन सलामम الى النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னான் வாழ்க்கை وليமரைகளை আদவனவாக எடுத்துநடைந்து உலகத்திலே اللهளுடைய رضாவை திருத்திய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தாபியாவுங்கள் தபிய முஸ்லிம்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் எவைகள் எனது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் விடயங்களை மொத்தமல்லதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் பஸ்ஸை செய்து கொள்கிறேன் இத்தப்போ உருவாகும் கனியமிக்க அவ்வாவின் நல்லடியார்களே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சோதனைகள் வெளியில் இருக்கின்ற சோதனைகளை விட வெளியில் இருக்கின்ற முசிபத்துகளை விட நாட்டிலே ஊரிலே உலகத்தில் நடக்கின்ற முசிபத்துகளை விட நமக்கு அதிகமான நெருக்கடிகள் நடக்கின்றன நமக்கு நூறு பிரச்சினை என்றால் எண்பது வீதமான பிரச்சினை நமது வீட்டுக்குள் தான் இருக்கிறது அது யாரும் வெளியில் அந்தளவு சொல்லிக் கொள்வது கிடையாது தனிமையிலே நினைத்து அழுது விட்டு கண்ணீர் ஒடித்து விட்டு அத்தோடு நிறுத்தி விடுகிறோம் ஆனால் அதை இல்லாமல் ஆக்குகின்ற வழிகளில் முயற்சிப்பதும் குறைவாகத்தான் இருக்கிறது வீட்டுக்குள் ஏற்படுகின்ற அதில் இருக்கின்ற நூற்று கணக்கான குரூப்புகள் இருக்கின்ற ஆடியோ கிளிப்ஸ் வீடியோக்களையும் ஆர்டிக்கல்களையும் பார்த்தாலும் எல்லா பிரச்சனைகளும் அது வருகின்ற எல்லா விடயங்களும் நம்மோடு சம்பந்தப்படாதவைகள் தான் அதிகம் இந்த பேஸ்புக்கோடும் இந்த வாட்ஸ்அப்போடும் மூழ்கி இருப்பதால் நமது வீட்டுக்குள் நடக்கின்ற யுத்தத்தை பற்றி எழுதி முடிக்க முடியாது நம்முடைய முசிபத் நம்மை பற்றி நாம் எழுத வேண்டிய ஆர்டிக்கல் நம்மை பற்றி நாம் பண்ண வேண்டிய ரிசர்ச் நம்மைப் பற்றி நாம் பேச வேண்டிய ஆடியோஸும் நாம் தயாரிக்க வேண்டிய வீடியோகளை தயாரித்தால் பல நூறு சீடிகள் தாண்டி போகும் அவ்வளவு பிரச்சனை நமது வீட்டுக்குள் இருக்கிறது ஆனால் முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனை எல்லாம் நம்மை மட்டும் வெளியாகிய பிரச்சனைகளை பற்றி தான் சிந்தனையும் பேச்சும் இரண்டு பேர் சேர்ந்து டீ குடித்தாலும் அதுதான் பேச்சு வெளிப்பிரச்சனை கண்ணியமானவர்களே வெளியில் பிரச்சனை ஏற்படுகின்ற காரணிகள் பெரிய பெரிய காரணிகள் வெளியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுடைய அந்த அடிப்படை காரணம் அது பெரிய அது சமூகத்தோடு சம்பந்தப்பட்டது வீட்டுக்குள் நடக்கின்ற அமல்களையும் துவாக்களையும் விட்டதுதான் வீட்டுக்குள் முசிபத் வீட்டுக்குள் முசிபத் யாருக்கு சொல்ல முடியும் இஸ்லாமத்திலே என்னுடைய வீட்டுக்குள் போகின்ற பொழுது என்னென்ன ஒழுக்கங்கள் என்னென்ன முறைகள் ரசூலம் சொல்லி இருக்கிறார்களோ அது எனக்கு மிஸ் ஆகுவது கிடையாது ஒரு நாள் கூட மிஸ் ஆகியது கிடையாது யாருக்கு சொல்ல முடியும் யாருக்கு எப்படி கோக சொல்கிறான் நபியவர்கள் எப்படி கோகச் சொல்கிறார்கள் நபியவர்கள் எப்படி போனார்கள் சாபாக்களுக்கு எப்படி போக சொன்னார்கள் அப்படி போனதனால் நபியுடைய வீட்டு பிரச்சனை குறைவு சகாபாக்க வீட்டு உள்நாட்டு பிரச்சனை குறைவு இந்த பிரசனுக்கு அடிக்கிறான் ஈராட்டுக்கு அடிக்கிறான் எமனுக்கு அடிக்கிறான் கவலைப்படத்தான் வேண்டும் ஜூதன் சதி செய்கிறான் கிறிஸ்தவன் சதி செய்கிறான் சொந்த வீட்டுக்குள் கணவனுக்கெதிராக மனைவி சூனியம் செய்கின்ற காலம் இவருக்கு நடக்கிற மனைவியார் மைனிக்கு மைனி மாமிக்கு மருமகள் கேவலம் பெற்று வனத்து பாலோட்டி இரத்தத்தை பாலோட்டிய தாய்க்கு மகள் சூனியம் என்ன சூனியம் என்னோடு மாத்திரம் இரக்கமாக இருக்க வேண்டும் என்னுடைய வீட்டில் மாத்திரம் இருக்க வேண்டும் வேறு எந்த சகோதர சகோதரைய போவதற்கு என்னுடைய உமாவுக்கு வெறுப்பாக இருக்க வேண்டும் இதை பற்றிய பிரச்சனை வெளிநாடு உள்நாட்டு பிரச்சனை நம்முடைய இன்டர்னல் பிரச்சனை நம்முடைய பேச்சு நம்முடைய ஆடியோ நம்முடைய ஆர்டிக்கல் நம்முடைய வெளியே நல்ல வீடியோ லைக் நல்ல போஸ்ட் லைக் பிக்சர் லைக் நல்ல கருத்து லைக் ட்ரிபிள் ஸ்டார் வாழ்க்கை வாழ்க்கை வீட்டுக்குள் இருக்கின்ற பிரச்சனை தொழிலாளி முதலாளி கரையில் இருக்கின்ற துறை சிலை மிக டேஞ்சர் ஆனது மனிதரை பைத்தியகாரனாக மாற்றும் கடைசியிலே அவர் மன்னிசன் என்ற வட்டாரத்திலிருந்தே சில அவர் வெளியேறுவார் இது பிலஸ்தீனுக்கு யூதி நடிக்கின்றதால் ஏற்பட்டதல்ல வீட்டுக்குள் ஏற்பட்ட துறை சைக்கோ சூசைட் எல்லோரும் கேள்விப்பட்டேன் ஒரு இளம்பாளிவர் சூசைட் பண்ணிருக்கிறார் வாட்ஸ்அப் போட்டுவிட்டு சூசைட் பண்ணுவதற்கு வாட்ஸ்அப்பை பாவிக்கின்ற ஒரு காலம் நம்முடைய நவீன முன்னேற்றம் இதனால் தான் அசோசியேட் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் இருக்கின்றும் மெசேஜை ஷேர் பண்ணிவிட்டு அவர் விட்டார் கண்ணியமானவர்களே இப்பொழுது நான் பேசுகின்ற விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து நாளை எலெக்ஷன் எலெக்சனை பற்றி பேசுவார் எலெக்ஷனை பற்றி தொடர மாட்டேன் அந்த அடிக்கை பற்றி பேச மாட்டேன் வழிகாட்டல்களை இறுதியில் நேரம் இடம் கொடுத்தால் எக்ஸ்ட்ராவாக செய்து கொள்வோம் எதிர்பார்த்து எலெக்ஷன் இல்லை பேச மாட்டேன் எங்களுடைய மாணவரது பிரதேச பாராளுமன்றம் ஐநா சபை இது இது இருக்கின்ற விடயங்களை பற்றி அதை சோல் பண்ணுகின்ற அவனுக்கு வாட்போடு அவனை வைத்தால் இது நடக்கும் அது நடக்கும் என்ற அந்த அல்லாவுக்கு மாற்றமான சிந்தனையை முதலில் விடுவோம் ஐநா படத்தினையும் அந்த பிரச்சனையை உங்களுக்கும் உங்களுக்கும் மனைவிக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மாதிரி இருக்கின்ற நீங்கிவிட்டதா சிந்திப்போம் முதல் பிரச்சனையை செட்டில் பண்ணுவதற்கு நாம் ரிஷ்க் எடுக்கிறோம் நம்மோடு இருக்கின்ற கூட இருக்கின்றவர்களோடு நம்முடைய வீட்டுக்குள் நம்முடைய சொந்த வாங்கிய வீட்டுக்குள் இருக்கின்ற முசீபத்தை நம்மால் அகற்ற முடியாமல் எவனுக்கு ஹோட் போட்டு என்ன நம்முடைய வாழ்க்கை எப்படி என்றால் நாம் எலெக்ஷன் கேட்டால் நம்முடைய மனைவி கூட நமக்கு ஓட் போடாத நம்மளோட வெறுக்கும் சிலருக்கு சிலருடைய மனைவி கூட போட மாட்டார் அவ்வளவு வெறுக்கும் கரவண மனைவி அவ்வளவு தூரம் சொந்த பிள்ளை போட மாட்டார் வாப்பா அனிமல் போட்டு வாங்குறாள் தந்தைக்கு பிள்ளை போடாத சில இடங்களும் இருக்கும் முதலாவது விருப்பு வாழ்க்கைகளை நம்ம கிட்ட இருப்பவர்களும் வாங்க வேண்டும் வாங்கி விட்டேன் மனைவி நவையை பற்றி அன்லைக் பண்ணி பேசியது கிடையாது உள்பிரச்சனை வீட்டு பிரச்சனை வீட்டு முசீபர் எல்லோருக்கும் சந்தோசமான நிம்மதியான கணிமன் நபியவர்கள் கூட முதலாவது வகையை கண்டு சார்பை முதலாவது கண்டு பதறிக்கொண்டு நடுங்கிக் கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் முதலாவது ஓடி போனது காபத்துள்ளாவுக்கல்ல ஓடி போனது வீட்டுக்கு மனைவியிடம் அந்த இடத்துல காபத்துலாவு ஆயிரத்தி ரங்க வெள்ளை காபத்தில் மகிழ்வினா காப்பத்திலும் மதிக்கப்பட வேண்டிய அல்லாவுடைய ஆனால் நவீன பதட்டத்தையும் டென்ஷனையும் அந்த நிலைமையையும் ஓடி போனது காப்பாவுக்கல்ல ஓடி போனது மனைவி இடம் நிம்மதி அடைய வேண்டிய வீடு நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்க வேண்டிய இடம் வீடு சுகர் பிரஷர் குறைய வேண்டிய இடம் வீடு வீட்டுக்குள் தானே கூடுகிறது சுகர் வீட்டுக்குள் தானே பிரெஷர் கூடுகிறது வெளியில் லோ பிரெஷர் என்றால் உள்ளே ஹை பிரெஷர் ஹை பிரெஷர் ஆகிறது ஹை சுகர் வீட்டுப் பிறகு பேசினால் சுகர் ஏறுகிறது வீட்டுக்குள் இருக்கின்றவர்கள் ஏதாவது மாறுகிறோம் இரண்டு கால உள்ள விரகமாக சில விடயங்களை சொல்ல வேண்டும் சொல்லித்தான் ஆக வேண்டும் வீட்டுக்கு எந்த காரணம் வீட்டுக்குள் போகின்ற முறையில் விடுகின்ற விலை பயன் கொடுக்காது பிரிஜ் நிறைந்திருக்கிறது வாகனம் ஒன்றுக்கு இரண்டு மூன்று வாகனங்கள் டூ வீலர் வேண்டுமா போர் வீலர் வேண்டுமா தேவைப்பட த்ரீ வீலர் வேண்டுமா வாகனம் கொடுக்காத பயணங்கள் போகாத பிரச்சினையா எவ்ரி சண்டே வெளியே எவ்ரி சண்டே ஏப்ரல் அவுட் ஆப் கண்ட்ரி பெருந்தும் பிரச்சனை டூ வீலர் இருந்து பிரச்சனை த்ரீ வீலர் இருந்து பிரச்சனை என்கிற பிரச்சனையுடைய காரணம் வீட்டுக்குள் போக தெரியாது அவ்வளவுதான் பிரச்சனை என்ன முறை எல்லோரும் விடுகின்றால் நாம் அட்மிஷன் கொடுக்கிறோம் அட்மிஷன் இந்த துவா ஓதினால் சைத்தானுக்கு நோ என்ட்ரி இந்த முறையை பேணினால் ஷைத்தானுக்கு நோ என்ட்ரி இந்த துவாக்களையும் இந்த முறைகளையும் தவறினால் ஷைத்தானுக்கு உள்ளே வரலாம் அட்மிஷன் நானும் மனைவியும் நடுவில் பெட்ரூம் சீக்கிரம் ஓப்பனாக இருக்கும் ஏன் வீட்டுக்குள் நுழைந்த மறைவிலை பார்த்துக் கொண்டிருப்பான் சில பேரை பண்ணுவான் அதை சொல்லிக்கிறது போகும் பொழுது கண்ணியமனை அம்புசிக்கும் யாருமே இல்லாத வீட்டுக்குள் போகின்ற பொழுது இந்த ஆயிரத்தி யாரும் இல்லாத வீட்டுக்குள் போகின்ற பொழுது கூட யாரும் இல்லை என்று சும்மா போக வேண்டாம் உங்களுடைய ரூமாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் கட்டியாக இருக்கலாம் உங்களுடைய ஆபீஸ் ஆக இருக்கலாம் உங்களுடைய எந்தெந்த விடைகளுக்கு அந்த இடத்தில் யாரும் இல்லாவிட்டாலும் அதுசிக்கும் உங்களுக்கு நீங்களே தலாம் சொல்லிக் கொண்டு போங்க உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு நாமே நமக்கு இஸ்லாம் நமக்கே நாம் சொல்கின்ற மார்க்கம் எப்படி மற்றவர்களுக்கு சொல்லாமல் என்றாகலாம் சொல்லுகின்ற சொல்லிவிட்டு அடுத்த யாருக்கு திகழ்ந்து எங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் என்ற எல்லா விதமான மனிதனுக்கு தேவையான அடங்கிய ஒரு வார்த்தை தான் அடக்கிய வார்த்தை எவருக்கு நாம் சொல்லுகிறோம் என்றால் டெவலப் பண்ணுகிறார் ரகசிய சீக்கிர உரையாடல் அல்லாவோடு பேசிக்கொண்டிருக்கின்றோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய பெயர் சலாம் என்ற அந்த தந்தையை உள்ளடக்கிய அல்லா அந்த நிந்தையை கொடுக்கின்ற அல்லாவுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சலாம் சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது சலாமை விட்டதுதான் நம்முடைய முசல்பர் யாரும் இல்லாத வீட்டுக்குள் போனாலும் நீங்கள் சரான் சொல்லுங்கள் வேற ஆயத்துக்கள் சலாம் அனுமதி பெற்று செல்லுங்கள் வீட்டுக்குள் யாரும் இருந்தால் அனுமதி பெற்று செல்லுங்கள் சரான் சொல்லி செல்லுங்கள் இன்னும் ஒரு ஆயது என்னை மனது முதலாவது எல்லாருக்கும் சலாம் சொல்ல ரெடி வெளியுள்ளூஸ் ஒரே ஜூஸ் போகின்ற பொழுது பேரை சொல்லிவிட்டு என்ன டீ ரெடியா நம்முடைய சலாம் கொஞ்சம் பாத்ரூமில் இருந்து கொஞ்சம் இருந்து சமைத்துக் கொண்டிருந்தேன் என்றால் சில வேளை மார்க்கத்தில் வளைகினுமா என்றால் அந்த கண்ணத்துக்கு போகிறது மனைவியுடைய கண்ணத்துக்கு கை போகிறது அந்த கையை ஓங்க வைத்தவன் யார் நீங்கள் சலாம் சொல்லாத பொழுது நுழைந்து செய்த நீங்கள் சலாம் சொல்லாமல் உங்களுடைய சலாமா சைதா கூட வருவாள் அடிக்காமல் வெளியே போக மாட்டோம் சைதாவுடைய வருகிறது என்று சலாந்தொல்லி விட்டு போனால் எவ்வளவு சுகர் வந்தாலும் அந்த சலா சுகரை குறைக்கும் சிரித்துக் கொண்டு போ உனக்கும் இணைக்கும் இடையில் பிரச்சனை கிடையாது நாங்கள் உங்களுக்கு துதிக்கிறோம் இருக்கிறோம் ஏன் மனித என்னம் என்றும் சேரலையா என்று ஒரு வேண்டுகோள் மனித என்ன என்று இருக்கவில்லை ஒரு கணிப்பீட்டில் பேசினார்கள் படைத்தவுடன் முதலாவது மொழியை வைத்த வார்த்தையால் அங்குள்ள சுருக்கமாக விடையத்தி போருகிறேன் படைத்தவுடன் ஒரு தும்மல் வெளியாகியது தும்மல் தும்மினால் அங்கு இல்ல இப்படி சொல்கிறோம் இந்த அமலை ஆதமலைக்கு அல்லா படித்து கொடுத்து விட்டார் தும்மில் அங்குள்ள உடம்பில் இருந்து வெளியாகிய முதல் முதல் வேலாக்க என்று அல்லாவே எழுந்து செல்லுங்கள் ஆதமே அந்த மலைக்குமாறுகள் இருக்கிறார்கள் அந்த மலக்குமாறுகளுக்கு சலாம் சொல்லுங்கள் என்ன சொல்ல வேண்டும் அல்லா ஆதம் தெரியுமா உங்களை படைக்க முந்தி மடக்குமார் என்னுடைய முடிவை முன்வைத்து படைக்கோடியா கேட்கவில்லை எதிர்ப்புக்கும் முடிவை சொன்னான் படைக்கத்தான் போகிறேன் இப்ப சொல்ல வேண்டும் வளர்க்குமார்கள் சொன்னார்கள் உனே படைக்கவான இருக்கிற உணவு சமூகத்தில் குத்தி விட்டு கூத்து பார்க்கின்றவர்கள் ட்ரிப்பர்மார்கள் கோல் மூட்டிகள் கோல் மூட்டையில் சொல்லவே மாட்டான் முதலாவது சம்பவங்களே அந்த சொல்ல போகிறான் நபி ரசூ சொல்ல போகின்ற பொழுது ஆலங்குளை சாருக்கு முதலாவது சொல்ல மணக்குமாருடைய ரிலேஷன்ஷிப்பை சரியாகி கொள்ளுங்கள் உங்களுக்கு மணக்குமா இருக்கும் வகையில் எந்த விதமான எதிர்ப்பு விரோதம் கிடையாது சென்று சொல்லுங்கள் இரண்டாவதுலாம் முதல் வேட் அலமதுல்ல இரண்டாவது வேட் அஸ்லாம் இன்று எவ்வளவு இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்கு போகின்ற என்ன வேடை உச்சரிக்கிறோம் என்ன வார்த்தை உச்சரிக்கிறோம் என்பது ஒவ்வொருவருக்கு தெரியும் திருந்து சலாம் சொல்லிவிட்டு வீட்டை வெளியிலிருந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அல்லது உள்ளே வேற வேற ஏற்கனவே நாம் செய்தே அனுப்பிவிட்டு இருக்கிறோம் இதற்கு முந்தைய தினம் சனாம் சொல்லுடைய டீம் லீடர் சொல்லுவார் உள்ளே வருகின்றவர் வீட்டு சொந்தக்காரர்கள் யாராக இருக்கலாம் சனாம் சொல்லிவிட்டு வந்துவிட்டார் இன்று உங்களுக்கு இங்கே தங்க முடியாது உங்களுக்கு இங்கே அதிகத்திலே இரவு நேர சாப்பாடு வந்து இருக்கிறது இரவு கூட மாலை நேரம் இரவு சாப்பாட்டை உட்கார்ந்தவர் இன்னொரு கருத்துல சாப்பாடு பொதுவாக வந்து இருக்கிறது எந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுதும் கிடைக்கும் இன்று இரவு நீங்க தங்குவதும் நீங்கள் தங்குகின்ற கெஸ்ட் ஹவுசும் இல்லை அனௌன்ஸ் பண்ணுவான் எல்லோரும் அவர்களுடைய டியூட்டியை ஆரம்பிப்பார்கள் ஒரு செய்தான் மகனிடம் போய் லேப்டாப்பை தூக்க வைப்பான் இன்னும் ஒரு செய்தான் போய் போனை தூக்க வைப்பான் இன்னும் ஒரு செய்தான் என்ற ரிமோட்டை தூக்க வைப்பான் எல்லோரும் ஆடியோ வீடியோவில மயங்கி சுபோத்தலாமல் படுப்பார்கள் எப்படி எங்கே விட்டுமான வீடியோ ஹராமான ஆடியோ மியூசிக் வீட்டுக்குள் வெளியாகிறதா வீட்டுக்குள்ளே நாம் முஸ்லீமாக முஸ்லிம் போன்ற விளைவில்லை முக்கியமானது சரி அடுத்தது பாடம் ஓதுகிறோம் எவ்வளவு முக்கியமானதுவா யாருவா வீட்டுக்குள் என்டர் ஆகின்ற பொழுது ஆகின்ற பொழுது நல்ல சிறந்த நீ விரும்புகின்ற பழக்கத்து மிக்க மிக நல்ல முறையிலே உள்ளே செல்வதை கேட்கிறேன் என்னுடைய ஐராக அமைய வேண்டும் வீட்டுக்குள் போகின்ற எல்லா விட வீட்டுக்குள் அனைத்து வெளியாகின்ற வரை கைந்தடைக்க வேண்டும் என்ற வெளியாகின்ற பொழுது என்றாகின்ற பொழுதுவா வெளியாகின்ற பொழுதும் என்னை ஹயிராக வெளியாக வேண்டும் எந்தவிதமான பிரச்சனையும் சங்கையும் சங்கை பிடித்து விட்டு வீட்டிலிருந்து ஓடக்கூடாது அன்பாகப் பிரிய வேண்டும் சார் மோடு மனைவியிடம் இருந்து பிள்ளைகளிடமிருந்து துவா எங்களை வெளியே உள்ளே விளையாட்டு அல்லாவினே சொல்லுகிற மோளைமில்லாகி வளஜினா அந்த துவாவுக்கு பிறகு அடுத்த பிறகுலாகி வளஜினா அல்லாவுடைய பேரை கொண்டே நான் உள்ளே செல்கிறேன் பிஸ்மில்லாயி பரஜினா நான் அல்லாவுடைய பேரை கொண்டே வெளியே வந்தேன் அருகிற பீனா சாக்கள் என்னுடைய அல்லாஹ் அந்த அல்லாவின் மீது என்னோட எல்லா விடயங்களையும் பாரம் சாட்டி விட்டேன் விடயங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் விட்டா இப்படி துவாவை கருத்து விளங்கி ஓதிவிட்டு போய் பிரச்சனை வருகிறதா என்னுடைய ஓடிவிட்டு பாருங்கள் நீங்கள் நேசக்கண்ட பிரச்சனை விட இன்று ஒரு டுவெண்ட்டி குறைத்து தான் பார்ப்பீர்கள் <mile> them to 100% இந்த செலவழிக்காமல் கொலிசுக்கு போகாமல் காலிக்கோட்டில் போகாமல் கொடுக்காமல் ஏன் இதை சொன்னேன் பார்த்தா இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் ஆள இருந்தது அண்டவர் ஏன் தெரியுமா சொல்கிறேன் மருமகளுடைய பிரச்சனையை மாமா கண்டியும் கற்படிப்பட்ட முஸ்லீம்கள் விளக்க கேட்பதை மறந்து வாழ்க்கையில சொல்கின்றார் என்னவென்று தெரியாது செந்தீர் கழித்து கழுகாதவர்களும் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போகிறார் கொடுக்கிறார் நம்முடைய நாம் கரண்டியும் வரண்டியும் பார்ப்பது வீட்டுக்குள் குடும்பத்தில் சொல்கின்ற பொழுது சொல்லிக் கொண்டு போ உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் அது பதக்கத்தாக அமையும் கோடி சம்பாதிக்கலாம் மில்லியன் டிரில்லியன் கணக்கு சம்பாதிக்கலாம் எப்போ இம்போர்ட் பண்ணலாம் சலாம் சொல்லாமல் போனால் முசிமன் பணத்தில் அல்ல வீட்டில் அல்ல வாகனத்தில் அல்ல சலாமி முன்பத்துக்குள் போகின்றடு முறை என்ன என்ன செய்வார்கள் என்ன சொல்வார்கள் சிரித்துக் கொண்டு வருவார்கள் வந்தபடி சுகம் விசாரிப்பார்கள் நிலைமைகளை விசாரிப்பார்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸுகளை கேட்காமல் வீட்டில் இருக்கின்ற மறந்து வேண்டுமா சாப்பாடு வேண்டுமா ஏதாவது பயணம் போக வேண்டுமா என்ன தேவை தமிழில் இருக்கின்ற விடயங்களை பற்றி பேர் கேட்பார்கள் வினவுவார்கள் அப்படி இடையாமல் நம்முடைய எல்லா விதமான கேள்வியும் நமக்கு செய்ய வேண்டியதை எனக்கு நான் சொன்னதை செய்தாயா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் வீட்டு கிட்ட இருக்க அடுத்த ஒழுக்கம் என்ன செய்வார்கள் இது நாட்டம் இல்லை அது அந்தந்த நேரத்திற்கு ஒவ்வொரு வருடமும் மிஸ்வாக் இருக்க வேண்டும் ட்ரௌசர் பக்கத்திலே போட முடியாத சைஸுக்கு நோட் வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் ஐபேட் வைத்திருக்கிறோம் சுத்துகிறோம் இல்லாமல் இருக்க முடியாது அசல் சுண்ணத்தெரிதால் நீங்கள் நவீனத்திலே மூழ்கி எந்த ஆகியும் ஆர்த்திக்கிறது நபியவருடைய சுங்கத்தை நபியருடைய முறைப்படி செய்வதாக இருந்தால் இந்த மரப்புக்கு சம்மந்தப்பட வேண்டும் பிளாஸ்டிக் டூத்ரஷ் அந்த இடத்தை ஆனால் ஆனால் என்று நான் பேசவில்லை நபியவர்கள் விசுவாசம் எங்கெங்கை போட்டு டூத் செய்து பாருங்கள் அடுத்த நாள் நீங்கள் சிறந்த இருக்காது குற்றியை நீங்கள் ஆயிரத்தோடு இல்லாமல் இருபத்தி ஐந்து ரூபாயுடையுடைய முப்பதாயிரம் முப்பத்தையோ ஒன்னரை இணக்கத்துடைய போட முடியாத அளவு பெற்றோடு சுத்த தயார் ஆனால் நம்முடையாருக்கும் பண்ணக்கூடாது இப்பொழுது நான் கேட்கிறேன் யாரும் தவறாக இருக்க முடியாது எப்படி நான் அதை வெளிப்படையாக சொல்ல முடியும் தவிந்து நாகரிகமாக டீசெண்ட் ஆக நாம் பாவனை நாம் எரிக்கின்ற நெருப்பு நாம் பத்த வைக்கின்ற விடயங்கள் அரைக்கின்ற நாக்கத்தோடு ஒரு முஸ்லீம் மனைவியிடம் பிள்ளைகளிடம் சகோதர சகோதரர்களிடம் பெற்றோர்களிடம் போவானா போக மாட்டான் விஸ்வாஸ் செய்வார்கள் வார்த்தை செயல் விஸ்வார் நிக்கரோடு போவார்கள் துவா ஓடு போவார்கள் போய் குடும்பத்தில் நலவு சுகம் விசாரிப்பார்கள் நீ அதைச் செய்தி எதைச் செய்தியாண்டு நெகட்டிவ் சைடை கேட்க மாட்டார்கள் சைடை கேட்பார்கள் இருக்கிறது சாப்பிடுவார்கள் நம்முடைய கேள்விகள் இதனால் செய்தித்தான் இருக்கிறான் சலாவும் இல்லை துவும் இல்லை நல்லா மூட்டிவிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்து விட்டு அவன் அவனுடைய சென்று வாங்குவான்றி இந்த காலத்தில் நோபல் பரிசு அது போன்ற மனைவிக்கும் இடையிலே மூட்டிவிடுகின்ற நோபல் பரிசு வீட்டுக்குள் போகும்போது பறக்க ஏற்படும் பாடும் எல்லோருக்கும் பாடும் பிளே பண்ணியவுடன் பிரியானதுவா போகிறது ஆனால் இவருக்கு அந்த துவப்பாடம் இல்லை ஓதுவதும் இல்லை அதனால தனது தெரியாது சில ஆக்சிடென்ட் நடக்கிறது வாகனம் நல்லா இருக்கிறது உள்ள இருந்தவர் சில ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் நல்ல கண்டிஷன் ஓதாதால் இவர்கள் பாதுகாப்பு இத்தனமுடைய எல்லா விஷயம் நபிகளுடைய முறையில் நபியன் கண்ணியமான நேர் வழி வலையில் தவிர உங்களுக்கு பாதுகாப்பு தருவான் அந்த கேரண்டிய அனுபவத்தை உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைத்தது இரண்டாவது எல்லாவிதமான உதவிகளும் உங்களுக்கு செக்யூரிட்டி விட்டான் நீங்க சேஃப்டியாக போகலாம் என்று இந்த சின்ன துவா கியமான விதமான கேரண்டிஸ் சிறியா நம்முடைய எல்லா பிரச்சனைக்கு காரணம் எனவே வீட்டுக்குள் இருக்கின்ற முசிபத்துகளில் சிறந்தமானது நாம் நபியுடைய முறைப்படி போகவில்லை நபியுடைய முறைப்படிவழி இருக்கவில்லை நபியுடைய முறை படி வழியாகவில்லை இறுதியாக நினைவானர்களே நபியாளர்கள் வீட்டுக்குள் செய்கின்ற அமல்கள் நம்முடைய வீட்டில் உருவாக வேண்டும் அதிகாரிக்கும் வீட்டுக்குள் எந்த வீட்டுக்குள் குராணுவதோ அந்த வீட்டிலே நடவுகள் அதிகரிக்கும் எந்த வீட்டில் குராணோதப்படுவதை குறையுமோ அங்கே கெடுதிகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் கிளிப்புகளை அனுப்புகிறோம் எத்தனை குறான் ஆயத்துக்களை ஓதினோம் எத்தனை ஜுசுக்களை ஓதினோம் அந்தாவுடைய கலாமை முழுமையாக ஒதுக்கிவிட்டு வரக்கட்டுகள் கொக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நடக்காது வீட்டில் செல்கின்ற ஒழுக்கம் வீட்டில் இருந்து நான் எப்படி வெளியாகிறோம் வெளியாக வேண்டும் என்றே வெளியில் செல்கின்ற பொழுது ஒழுக்கம் தான் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் வேண்டும் பெண்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் கனிமானலை பேருதலாக இருக்க வேண்டும் ஆண்களுடைய ஆசைகளை தூண்டக்கூடாது அது ஓர்கோட இருக்கலாம் அது ஓட் பண்ணுகின்ற மகரமான ஆண்களும் துணையாக செல்ல வேண்டும் ஏன் சில வேளை எந்த தேவைக்கும் வீணாக வெளியாகாத பெண்களும் இந்த விளைச்சலுக்கு வெளியாக வேண்டிய நிலைமை ஏற்படும் மகரமான ஆண்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மாணவர்களே எலெக்ஷனை பற்றி நான் பேச மாட்டேன் என்று சொன்னேன் ஒரு நிமிடத்தில் முதலாவது செய்கிறோம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறோம் இவர் நல்லவர் இவர் ஊழல் இல்லை பொய்யர் இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம் இரண்டாவது அவருக்கு நாம் வாக்களிக்கிறோம் என்பதல்ல அவருக்கு அல்ல வாக்களிக்கிறோம் அவருக்கு நாம் அளிக்கின்ற வாக்கு அவர் நம்மிடம் பெறுகின்ற வாக்கு அந்த கட்சி நம்மிடம் பெறு கேட்கின்ற வேர்டு கண்ணி மணலி நாம் அவருக்கு அவருடைய வேர்டை ஏற்றுக்கொள்கிறோம் வாக்கு நாம் கொடுக்கிறோம் மக்களுக்கு வாக்களிக்கிறோம் இவரை வெற்றினால் சேவை செய்வார் ஊழல் செய்ய மாட்டார் வாக்குறுதி மாறுபவன் அந்த இவர் கல்லன் கல்லன் ஊழல் இவன் செய்ய மாட்டான் வாக்குறுதிக்கு வேடைக்குமாறு செய்கின்ற பெ சப்போர்ட் பண்ணுகிறோம் நான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கேன் பக்கப்படமாக இருப்பேன் நான் உனக்கு தான் போடுகிறேன் எதிர்ப்புக்கும் விரோதத்திற்கும் அநியாயத்திற்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம் என்ற அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்த லிஸ்டிலே அந்த மார்க் நம்முடைய பெயரை கேட்கும் எடுக்கிறோம் கொடுக்கிறோம் மூன்றாவது அவருக்கு போட்டீர்கள் யாருக்கு போட்டேன் போட்டேன் என்று சொல்லி போட்டீர்கள் ஒருவர் யாருக்கு போட்டீர்கள் சிலருக்கு யாருக்கு போட வேண்டும் தெரியாது நான் இவருக்கு தான் போட்டேன் இந்த கட்சிக்கு தான் போட்டேன் நீங்களும் போடுங்கள் இவர் செய்வார் அவர் செய்வார் என்று தசுமே அவருக்காக நாங்கள் என்னுடைய வயசை பாதிக்கிறோம் சவுண்ட் கொடுக்கிறோம் இவர் வந்தால் இப்படி செய்வார் அப்படி செய்வார் என்பதைக்கு நான் விட்னஸ் தொயிற்சாத்தி சொல்பவனுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கிறது எனவே அதிலும் அந்த மாப் நம்மை சாபத்துக்குள்ளாக்கும் ஐந்து கட்டகரிகளிலே நம்முடைய ஒரு மாப் சேர்கிறது இன்னும் சேரும் நிறுத்தொள்கிறேன் ஊழல் அநியாயக்காரனுக்கும் கொலைகாரனுக்கும் குடிகாரனுக்கும் போட்டால் சாபத்தோடு அவன் வெற்றி விடுவான் அவன் சீட்டில் ஏறுவான் அவனுக்கு வாகன கிடைக்கும் அவன் ஊழல் செய்வான் அவன் சம்பாதிப்பான் அவன் அங்கு நரகம் போவான் நாமும் அவனோடு சேர்ந்து நரகவாதிகளாகத்தான் போவோம் என்ற எச்சரிக்கையை மனதிலே கொண்டு அவமானிதமாக இதுகார செய்து வேலைக்கு போக வேண்டும் இந்த துவாவை ஓதிக் கொண்டு போங்கபலான தேர்ந்த அவர்களுக்கு என்னுடைய மாக்கை போடவை என்றும் அனைவர்களையும் இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடிய விட மாட்டுவாராக கடவுளுடைய பாவங்களை பெற்றோடைய பாவங்களை எடுத்துள்ள குற்றவாளைய பாவங்களையும் தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக நபியுடைய சுண்ணத்தை வீணக்கூடிய பக்குவத்தை தருவாயாக நபியுடைய ஒவ்வொரு அவர்களையும் செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக அதை நமக்கு படித்து தருவாயாக அந்தந்த நேரங்களை ஞாபகப்படுத்துவாயாக அந்த நேரங்களில் அந்த சுக்களை சிக்கர்களை ஓத வைப்பாயாக அதன் மூலம் கிடைக்கின்ற பதக்கத்துக்களை தருவாயாக நாளை தேர்தல் இருக்கிறது யார்தான் அந்த தேர்தல் நூலு ஒப்படைக்கிறோம் யார்லா நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் யார்தான் யார் நல்லவர்கள் யார் செய்யவர்கள் தெரியும் யார்தான் நமக்கு பாவிகளுக்கு உதவி செய்ய வைத்தார் யார்தான் பொய்யர்களுக்கு உதவி செய்ய வைத்து விடாது ஊழல்வாதிகளுக்கு உதவி செய்ய வைத்து விடாது யாரோ நமக்கு தேர்ந்தெடுத்து வருவாய் Okay நல்ல சேவை மனப்பான்மை உள்ளவர்களை நமக்கு தேர்ந்தெடுத்துவையாக மக்களுக்கு உண்மையிலே உதவி செய்கின்றவரை தேர்ந்தெடுத்துவாயாக சுயநலம் இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்துவாயாக ஒற்றுமையுள்ள தேர்தலாக மாற்றுவாயாக எந்தெந்த இடங்களில் முஸ்லீம்கள் வாக்கு கேட்கார்களோ யாழ்லா அதில் யார் யாரோ சேவை செய்வார்களோ யாருலா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லையா உன்னுடைய ஈமான்ந்தாரிகளை வெற்றியை கொடுப்பாயாக உன்னை நம்பியவர்கள் வெற்றியை கொடுப்பாயாக அவர்களுடைய சேவைகளை சமூகத்தின் கொடுப்பாயாக இஸ்லாமுடைய விரோதிகளை ஒத்த வைக்காத யாழ்வா எங்க முஸ்லீம்கள் தெரிந்து வாழ்கிறார்களோ அங்க உடைய விரோதிகளுடைய உண்மை மனித வர்கள் நிராகரிப்படைய வெற்றியை ஒற்றின பாதுகாப்பாக வாழ்ந்து மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்வாயாக பா